வணக்கம் நெட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று ஜூன் 25 இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூத்தி ஆண்டு ஹெலனா பிஸ்கோபியா என்பவர் தத்துவவியலில் முனைவர் பட்டம் பெற்ற முதலாவது பெண்மணி என்ற பெருமையை பெற்றார் 1778 எழுநூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வர்ஜீனியா அமெரிக்காவின் பத்தாவது மாநிலமாக இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ரஷ்யா மற்றும் கொலம்பியா நாடுகளிடையே ராஜ்ய உறவுகள் மேற்கொள்ளப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு The Diary of என்னும் பெயரில் குறிப்பாக சொல்ல போனால் வெளியிடப்பட்டது சரணடைந்தது தென்கொரியா மீதான படையெடுப்பை அடுத்து கொரியா போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு உலகின் முதலாவது செயற்கைக்கோள் தொலைக்காட்சி நிகழ்ச்சி நம் உலகம் அவர் முப்பது நாடுகளில்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 மற்றும் ஸ்லோவேனியா ஆகிய நாடுகள் தங்களது விடுதலையை அறிவித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு சவுதி அரேபியாவில் கோபார் கோபுரத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் பத்தொன்பது அமெரிக்க ராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதற் பதிப்பு வெளியானது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு புரோகிரஸ் என்கின்ற ஆளில்லா விண்கலம் ரஷ்ய விண்வெளி ஆய்வுக்கூடமான மிர்ருடன் மோதி விபத்தை ஏற்படுத்தியது இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சங்கரப்பிள்ளை பரராஜ சிங்கம் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு மவுண்ட் பேட்டன் பிரபு பிரிட்டிஷ் இந்தியாவின் நாற்பத்தி நான்காவது தலைமை ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுசேதா கிருபலானி உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி சிங் இந்தியாவின் ஏழாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அ மார்கு எழுத்து ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆர் சிவலிங்கம் இலங்கை கனடிய தமிழ் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடராஜா ரவிரா இலங்கை அரசியல்வாதி வழக்கறிஞர் மனித உரிமை செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விளாடிமிர் ரஷ்ய சதுரங்க வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு பூஜா தென்னிந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முத்து வடுகநாதர் சிவகங்கை பாளைய மன்னர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜீவா இந்திய திரைப்பட இயக்குநர் ஒளிப்பதிவாளர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சுஜாதா கிருஷ்ணன் மலேசிய திரைப்பட நடிகை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மைக்கேல் ஜாக்சன் அமெரிக்க பாடகர் மற்றும் நடிகர் இந்நாளின் சிறப்புகள் பிலிப்பைன்ஸில் மரநாள் ட்ரீடே மொசாம்பிக் விடுதலை நாள் குவாத்தமாலா நாட்டில் ஆசிரியர் நாள் மற்றும் உலக தோல் நிறமை இழத்தல் நாள் வெண்புள்ளி நாள் என்று மேலும் மாலுமிகள் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே